பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமென்றுகளே குரு என்பவர் யார் அப்படின்னு கேட்டா தர்மோபதேஷ்டா குருஹூ பிரம்மஜானோபதேஷ்டா குருஹூ குருவுக்கு நிறைய லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஆகினால் குருங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு குரு இருக்கணும் அப்போ தான் அவர் குரு நானே முதல் குரு எனக்கு எனக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லைன்னா அந்த ஆள் பக்கத்துலேயே போகக்கூடாது ஒருத்தர் சொல்கிறார் ஒரு டாக்டரை சொல்கிறார் நானே கண்டுபிடிச்சிருக்கேன் உனக்கு பண்ணி பார்க்க போகிறேன்னா போவானா அவர் ஒரு டாக்டர்ட்ட படித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் அவர்கிட்ட போவான் ஆகினால குருங்கிறவர் கண்டிப்பாக எனக்கு குரு இருக்கார் எப்படி ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா கண்டிப்பாக இருப்பாங்களோ அப்படி கண்டிப்பாக ஒருத்தனுக்கு குரு தேவை நான் இப்போ எனக்கு அப்பா அம்மாவே கிடையாதுன்னு சொன்னேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரியான பைத்தியத்துக்கிட்டே மாட்டி இருக்கட்டோம்னு நினைப்பீங்க அதே மாதிரி எனக்கு குரு இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான்னா அந்த ஆள்டை நம்பக்கூடாது அப்படி இருக்க முடியும் அப்பா அம்மா இல்லாமல் யாரும் இருக்க முடியாது ஆனால் குரு இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி இருக்கக்கூடாது எனக்கு குரு இல்லைன்னு சொல்கிறவன் சரியில்லை எதையாவது படிச்சிருப்பான் எங்கேயாவது வந்திருக்கோம் ஏதோ ஒரு சோர்ஸில் அவனுக்கு நாலேஜ் வந்திருக்கும் அவன் ஒத்துக்காமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக குரு என்பவர் அவருக்கு அப்பா அம்மா வேலை பக்தி குரு பக்தி இருக்கிறவர் குரு ஒருத்தரை நம்ம குருன்னு ஏற்றுக்கிட்டோம்னா அந்த குருவுக்கு அவங்க அப்பா அம்மா பக்தி இருக்கா அவங்க குரு பேரில் அவருக்கு பக்தி இருக்கான்னு பார்க்கணும் அப்படிப்பட்டவரை தான் குருவுன்னு ஒத்துக்கணும் அவங்க எனக்கு ஒரு குருவும் கிடையாதுன்னு சொல்கிற ஆள்கிட்ட உனக்குள்ளே இருக்கிற கடவுளுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் ஆனால் நீ எனக்கு குருவாக இருக்க வேண்டாம் வேறு எந்த டாக்டர்டையும் நான் படிக்கலை நான் தான் டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் எப்படி வைத்தியம் பண்ணிக்க மாட்டோமோ அப்படி அவர்கிட்ட போகக்கூடாது இப்போ நான் உங்களுக்கு பேசுகிறேன் உங்கள்கிட்ட நான் எடுத்து சொல்கிறேன் அப்படி சொல்கிற போது நீங்கள் என்ன ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு காதுக்குள்ளே போய்த்தான் தீரும் நீங்கள்லாம் காதை திறக்கிறதுக்கே வழியில்லை கண்ணை திறக்கலாம் மூடலாம் வாயை திறக்கலாம் மூடலாம் காதை திறக்க முடியாது மூட முடியாது வேணால் காதை கையினால் தான் மூடிக்கணும் ஆனால் நான் இப்போ சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ நான் எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்காட்ட நீ எனக்கு அம்மா வந்து இல்லை எனக்கு அப்பா வந்து இல்லைன்னா சொன்னால் சரி ஆயிடுமா மாதிரி நீங்கள் சொல்லி தந்த உடனே எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் சொன்னால் நான் சொன்னது சொன்னது தான் நானும் மாற்ற முடியாது நீங்களும் மாற்ற முடியாது அப்பா அம்மா வந்து நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னால் பிள்ளைலாம் போயிடுவாங்களே சும்மா வார்த்தது உண்மை கிடையாது சாய்ஸே கிடையாது அது மாதிரி நான் வந்து இப்போ நான் உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் நான் குரு இல்லைன்னு நானும் சொல்ல முடியாது நீங்களும் வந்து எங்களுக்கு எனக்கு குரு நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது நான் உங்களை ஒத்துக்கலை நான் உங்கள்கிட்ட நீங்களாம் எனக்கு சிஷியம் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது அது குரு நிறைய பேர் இருப்பாங்க பாகவத்தில் அவதூதருக்கு இருபத்தி குரு சொல்கிறார் அது எனக்கு புறா சொல்லி கொடுத்தது எனக்கு கிளி சொல்லிக் கொடுத்தது அப்படின்லாம் சொல்கிறார் ஆகனால் வாழ்க்கையில் குரு மிக மிக அவசியம் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை கண்டிப்பாக நமக்கு வேணும் குரு இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம் அப்பா அம்மா மாதிரி குரு ரொம்ப முக்கியம் நம்ம தேசத்தில் இதெல்லாம் குறைஞ்சி போச்சு யாருக்குமே எல்லாருக்கும் பணம் பதவி புகழ் போலி புகழ் போலி நிம்மதியை கொடுக்குற பணம் இதுலேயே மனசு போகக்கூடாது இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக பணம் வரும் இதெல்லாம் இருந்தால் எல்லாம் வரும் ஆனால் வந்து நம்ம அதை நோக்கி போனால் எதுவும் வராது அதுதான் பெரிய அதிசயம் இதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் ஆது குரு அவர் முதல் குரு இப்போ இருக்கிற குருவெல்லாம் இந்த குரு எனக்கு குரு என்னோடய குருவுக்கு குரு அந்த குரு அப்போ எங்கே போய் முடியும் அப்பா அம்மா முதல் அப்பா அம்மா யாருன்னு கேட்டால் யார் பார்வதி பரமேஸ்வரன்தான் அது மாதிரி முதல் குரு யாருன்னா கடவுள் தான் முதல் அத்தனை பேரையும் நான் மனசார வாழ்க்கிறேன் ஹரி ஓம் தேனி